اللهم صل على نبينا محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد وما بعده يقول الله تبارك وتعالى اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون அல்லாஹுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே வாழ்க்கையின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து அவனுக்கு வழிபட்டு நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே அன்பான சகோதரர்களே அப்துல்லாஹி சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் ஒரு கடவை சஹாபாக்கரை பார்த்து கேள்வி கேட்டார்கள் சில விடயங்களை நான் சொல்ல போகிறேன் உங்களில் யார் அந்த விடயங்களை என்னிடமிருந்து படித்து பாடமிட்டு அமல் செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்கள் அல்லது அந்த விடயங்களை என்னிடமிருந்து படித்து அதை அமல் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு யார் தயாராக இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அபு குரேரல்ல அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரே நான் அதற்கு தயாராக இருக்கிறேன் நீங்கள் எனக்கு சொல்லித்தார்கள் அபிஹி சல்லுமோர்கள் அபு குரை அல்லான் அவர்களுடைய கையை பிடித்தார்கள் கையை பிடித்து அவர்களுக்கு ஐந்து விடயங்களை சொல்லிக் கொடுத்தார்கள் சில முக்கியமான விடயங்களை பொறுப்பாக அதை காலமெல்லாம் அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக கையை பிடித்து இப்படியாக உறுதிப்பட விஷயங்களை சொல்லிக் கொடுப்பது நபிஹி சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய ஒரு முறையாக இருந்திருக்கிறது கையை பிடித்து ஐந்து விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார்கள் அன்பான சகோதரர்களே உண்மையில் அந்த ஐந்து விஷயங்களும் ஒவ்வொருவரும் அமல் செய்வதற்கும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கும் மிக பெருமதியான விஷயங்கள் முதலாவது சொன்னார்கள் பாவங்களை தவிர்த்துக் நீங்கள் மனிவர்களில் மிகப்பெரிய வணக்கசாலியாக மாறிவிடுவீர்கள் பாவங்களை தவிர்ப்பது என்பது மார்க்கத்தில் மிக பிரதானமான ஒரு பகுதி மனிதனுடைய மார்க்கம் பூர்த்தி அடைவதற்கு அவனிடத்தில் இரண்டு விஷயங்கள் இருக்க வேண்டும் ஒன்று செய்ய வேண்டியவைகளை அவர் செய்ய வேண்டும் இரண்டாவது தவிர்க்க வேண்டியவைகளை அவர் செய்யாமல் விட வேண்டும் நன்மைகளை செய்வது மட்டுமல்ல மார்க்கம் செய்யக்கூடாதவைகளை செய்யக்கூடாது சிலர் செய்ய வேண்டியவைகளை செய்வதில் மிக பக்குவமாக இருப்பார்கள் தொழுகைகளை விடக்கூடாது அமல்களை விடக்கூடாது புறான் திலாவத்தை விடக்கூடாது அமல்களில் பக்குவமாக இருக்க வேண்டும் நல்ல விஷயம் ஆனால் சிலபொழுது அமல்களில் பக்குவமாக இருக்கிற நாம் பாவங்கள் என்று வரும் பொழுது தப்பு தவறுகள் செய்வதற்குரிய சந்தர்ப்பம் வந்துவிட்டால் அதை விட்டுக் கொடுப்பதில்லை அதை செய்து முடித்து அன்பான சகோதரர்களே மார்க்கத்தில் இந்த இரண்டு பகுதிகளிலும் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் செய்ய வேண்டியவைகளை செய்வதை விடவும் செய்யக்கூடாதவைகளை பாவங்களை தவிர்ப்பதற்குத்தான் மார்க்கம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது அல்லாஹுவை நெருங்குவதற்கு அமல்கள் எப்படி பெறும் வழியாக இருக்கிறதோ அல்லாஹு தாதா தடை காரியங்களை தவிர்ந்து கொள்வது என்பது அல்லாஹுவை நெருங்குவதற்கு மிக இலகுவான வழியாக இருக்கிறது அல்லாஹுடைய வலிமார்களை பற்றி அல்லாஹு அல ரெண்டு வார்த்தைகளில் அவர்களுக்குரிய வரைவில கணக்கை சொல்கிறார் அல்லாஹுடைய வழிமார்கள் என்பவர்கள் யார் அல்லதீனு அவர்கள் அல்லாவை உறுதியாக நம்பியிருப்பார்கள் பெறலாம் அப்துல்லாஹிப்ரோமர் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா தடை செய்திருக்கிற பாவத்தில் ஒரு தானிஷ் அளவு விடுவது ஒரு தானிஷ் என்றால் ஒரு திருகத்தை நான்காக பிரித்தால் வரக்கூடிய ஒரு பகுதி ஒரு சிறு பகுதி ஒரு சிறிய அளவு பாவத்தை விடுவது என்பது ஒரு இலட்சம் திருகங்கள் அல்லாவின் பாதையில் செலவழிப்பதை விடவும் சிறப்பானது நாம் எல்லாம் ஒரு பாவத்தை செய்துவிட்டு பயத்துக்காக ஏதாவது சதபாவுக்களை கொடுத்து அதனுடைய மன்னிப்பை பெறலாமா என்று யோசிக்கிறோம் அன்பான சகோதரர்களே அதை விட முதல் கட்டம் அந்த பாவம் செய்ய செய்வதற்குரிய சந்தர்ப்பம் வந்த நேரத்தில் அதை செய்யாமல் விட வேண்டும் அதை செய்யாமல் விட்டுவிட்டால் நாம் இவ்வளவு பெரும் தொகையை அல்லாவின் பாதையில் கொடுப்பதை விடவும் பெரிய நன்மையை பெற்றுக் சொல்கிறார்கள் தடை செய்திருக்கிற பாவத்தில் அனுப்புறமான சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அனுப்புறமான மளவு பாவத்தை விடுவது மனிதர்களும் ஜீன்களும் சேர்ந்து செய்யக்கூடிய அவ்வளவு ஐவாதத்துகளை விடவும் சிறந்தது அன்பான சகோதரர்களே மனசை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி பாவங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அதை விடுவதற்குரிய தர்பியாவை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் தன்னுடைய நப்சை பகைத்துக் நான் என்னுடைய நப்சுக்கு ஆசைகளுக்கு வழிபட மாட்டேன் என்ற ஒரு முடிவுடன் ஒரு சிறு முயற்சி செய்தாலே இந்த தர்பியாவை நாம் அடைந்து கொள்ளலாம் அன்பான சகோதரர்களே இது மிக முக்கியமானது வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒன்று அடுத்து சொன்னார்கள் உனக்கு எதை பிரித்து முடிவு செய்து தந்திருக்கிறானோ அதை மனசால் ஏற்றுக்கொள் அதை கொண்டு திருப்திப்பட்டுக்கொள் அதை விட அதிகம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படாது உலகத்தில் வாழ்பவர்களில் நீதான் மிக பெரும் செல்வந்தனாக இருப்பாய் அல்லாஹு தாலா தந்திருப்பவை என்றால் பலரும் உடனே நினைப்பது அது எங்களுடைய பணத்தை சொல்லப்பட்டிருக்கிறது அன்பான சகோதரர்களே அல்லாஹ் தந்திருக்கிறது என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பணம் மட்டுமல்ல ஒரு மனிதனும் மற்ற மனிதர்களை விட விட்டும் வேறுபடக்கூடிய பல விஷயங்களை அல்லாஹு ஒவ்வொரு மனிதனுக்கும் தந்திருக்கிறார் இது ஒவ்வொன்றும் அல்லாஹுடைய பங்கீடு இது பணம் பொருள் மட்டுமல்ல நான் எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன் என்பது இது அல்லாஹுடைய பங்கீடு இதை மனசால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் சில விடயங்கள் நமக்கு நடந்திருக்கின்றன அவற்றை முடிவு செய்வதில் நாம் எந்த வகையிலும் சம்பந்தப்படவில்லை என்னுடைய தாய் யார் என்னுடைய தகப்பன் யார் என்னுடைய சகோதர சகோதரிகள் யார் என்னுடைய குடும்பம் யார் எந்த ஊரில் நான் பிறக்க வேண்டும் என்பதை நானும் இருந்து முடிவு செய்யவில்லை இது அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய தெரிவு மட்டுமே மட்டும்தான் இதை மனசால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை மனசால் ஏற்றுக்கொள்ள தவறிவிட்டால் இது ஒன்றும் மாற நான் யாருக்கு பிறந்தேனோ அவர்களுக்கு மகனாக இருப்பேன் என்னுடைய குடும்பம் அவர்களேதான் மாற மாட்டாது இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் மௌத்து வரைக்கும் கவலையில் வாழ வேண்டி வரும் இதை மனசா அலமதுல்ல ஐயா அல்லா நீ எனக்கு தந்த தகப்பனையும் தாயையும் எனக்காக நீ தரிவு செய்ய குடும்பத்தையும் நான் மனசால் ஏற்றுக்கொண்டே என்னுடைய உடல் அமைப்பு நான் உயரமாக இருக்க வேண்டுமா உயரத்தில் குறைந்தவனாக இருக்க வேண்டுமா என்னுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் கொளுத்திருக்க வேண்டுமா மெலிந்திருக்க வேண்டுமா என்னுடைய கால்கள் கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்னுடைய முகத்தின் வாக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நானும் என்னுடைய தகப்பனும் இருந்து முடிவு செய்யவில்லை என்னுடைய குடும்பம் இருந்து முடிவெடுக்கவில்லை என்னை படைத்த ரபுல் ஆலமீ என்னுடைய இதை மனசால் ஏற்றுக்கொண்டால் உலகத்திலே சந்தோஷமாக வாழலாம் ஆனால் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் திருப்தி அடையவில்லை அவர்கள் நினைக்கிறார்கள் நான் இந்த நிறத்தில் இல்லாமல் என்னுடைய நிறம் கொஞ்சம் அப்படி இருந்திருக்கலாமே இப்படி இருந்திருக்கலாமே இன்னும் கொஞ்சம்னா என்னுடைய உடம்பு இப்படி இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்னுடைய நண்பனை போல் என்னுடைய தோள்கள் இருந்தால் என்னுடைய என்னுடைய உடல் இருந்தால் அழகாக இருந்திருப்பேனே என்று மற்றவர்களை பார்த்து பார்த்து பார்த்து நம்முடைய சந்தோஷத்தை நாங்கள் கெடுத்துக் கொள்கிறோம் இவற்றை பற்றி நாம் திருப்பி அடையவில்லை என்பதனால் இது ஒன்றும் மாறப்போவதில்லை நாம் எப்படியோ அப்படித்தான் நாம் இதை மனசால் ஏற்றுக்கொண்டு விட்டால் கவலைப்படுவதற்கும் யோசிப்பதற்குமான எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன அதற்குரிய நேரம் நமக்கு கிடைக்கும் இந்த கவலையை நம்முடைய அடிப்படை கவலைகளாக ஆக்கிக் நாம் எதை பற்றி யோசிக்க வேண்டுமோ எதுக்கு தயார் செய்ய வேண்டுமோ அதை பற்றி எல்லாம் யோசிப்பதற்குரிய நேரம் நமக்கு கிடைக்க மாட்டாது நம்முடைய மனைவி நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய குழந்தைகள் இவர்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹூ தாலா நமக்கு செய்த பங்கீடு அல்லாஹுடைய முடிவு மனசால் திருப்தி அடையும் பொழுது வாழ்க்கையை சந்தோஷமாக அமையும் சொன்னார்கள் تعالى الله ஏற்றுக்கொள் மிக பெரும் சொல்கிறார்கள் அல்லஹு تعالى எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் தந்திருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இதை நான் மனசால் ஏற்றுக்கொண்டால் பலி மாதாபுரா நான் இந்த உலகத்தில் யாருக்கும் பயப்பட வேண்டிய எதற்கும் கவலைப்பட வேண்டிய ஒரு நிலை எனக்கு வரமாட்டாது சந்தோஷமாக இருக்கலாம் போதும் என்ற அந்த திருப்தியை நாம் மனசுக்குள் ஏற்படுத்திக் வேண்டும் மூன்றாவது சொன்னார்கள் உங்களுடைய பக்கத்தில் வசிப்பவர்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கு எப்பொழுதும் நீங்கள் உபகாரிகளாக இருந்து கொள்ளுங்கள் உங்களால் எந்த கஷ்டமும் உங்களின் பக்கத்தில் வாழ்பவர்களுக்கு வரக்கூடாது இப்படி இருந்தால் நீங்கள் ஒரு உண்மையான முழுமையான முஸ்லீமாக வாழலாம் நமக்கு பக்கத்தில் வாழ்பவர்கள் என்பவர்கள் நிச்சயமாக சந்தேகப்பட தேவையில்லை இவர்கள் நமக்கு ஒரு சோதனை நூற்றுக்கு நூறு வீதம் அவர்கள் எங்களுக்கு திருப்தியாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் அது ஒரு வகையில் கஷ்டமான ஒன்று அப்படி கிடைப்பதில்லை நம்முடைய மனைவி நமக்கு திருப்தியாக இருப்பது போல் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய குடும்ப அங்கத்தவர்கள் நமக்கு திருப்தியாக இருப்பது போல் பக்கத்து வீட்டுக்காரர்கள் பக்கத்து கடைக்காரர்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் இவர்கள் எல்லாம் நமக்கு நூறு வீதம் திருப்தியாக இருக்க வேண்டும் என்றால் பெரும்பாலும் இப்படி கிடைப்பது அறியுது அல்லாஹால அவர்களே நமக்கு ஒரு சோதனையாக ஆகியிருக்கிறான் அன்பான சகோதரர்களை நாம் விரும்பியோ விரும்பவில்லையோ நம்ம நமக்கு பக்கத்தில் ஒரு காலத்தை கழிப்பவர்கள் அவர்களுக்கு நாங்கள் உபகாரிகளாக இருந்துவிட வேண்டும் நம்மால் நிறைய உபகாரங்களையும் உதவிகளையும் சந்தோஷங்களையும் அவர்கள் பெற வேண்டும் நீண்ட காலம் பக்கத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய குறைகள் நமக்கு தெரியும் அவர்களுடைய சில பிரச்சனைகள் நமக்கு வரலாம் இதை பெருமைப்படுத்தக்கூடாது சிலருக்கு ஒரு விடயம் தெரிந்துவிட்டால் அதை வெளிப்படுத்துகிற வரைக்கும் அவர்களுக்கு திருப்தி வருவதில்லை என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் என்னுடைய பக்கத்து கடைக்காரர் எனக்கு தெரியாமல் இப்படி செய்திருக்கிறார் எனக்கு தெரியும் என்ற விஷயம் அவருக்கு தெரியாது எனக்கு தெரியும் என்ற விஷயத்தை எப்படியோ நான் அவருக்கு முன்னால் சொல்லிவிட வேண்டும் அதுவரைக்கும் இவர் அமைதி அடைவதில்லை அன்பான சகோதரர்களே இதுவல்ல உபகாரம் என்பது நமக்கு தெரியாதது போலவே இருந்து விட வேண்டும் இதுதான் உபகாரம் எந்த விடயத்தை பேசினால் பிரச்சனை வரும் நம்முடைய உள்ளங்களில் பகைமை உண்டாகும் என்று நமக்கு புரிகிறதோ அப்படியான வார்த்தைகளை பேசக்கூடாது இதுதான் உபகாரம் இப்படிப்பட்ட உபகாரிகளாக இருக்க வேண்டும் விட்டுக் கொடுப்பு நிறைய விட்டுக் கொடுப்புகள் செய்ய வேண்டும் நம்முடைய வீடுகளில் விசேஷமாக நாம் ஏதாவது விசேஷமான நிகழ்வுகளை சாப்பாடுகளை வைக்கும் பொழுது சில அறுபது எழுபது நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடியவர்களையும் அழைத்து நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம் இருக்கக்கூடியவர்களை மறந்து விடுகிறோம் நாம் நினைக்கிறோம் நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் நம்முடைய சொந்தக்காரர்கள் இந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் பக்கத்துல இருக்கிறார்கள் நாம் அவர்கள் சொந்தக்காரர்கள் அல்ல உண்மையில் நம்முடைய உறவுகள் அல்ல அவர்கள் ஆனால் பக்கத்து வீடுகளில் இருப்பவர்கள் என்ற வகையில் அவர்கள் நமக்கு சொந்தக்காரர்களுடைய சம தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை நாங்கள் மறந்துவிடக்கூடார்கள் அன்பான சகோதரர்களே நாங்கள் அவர்களுக்கு உபகாரிகளாக இருக்க வேண்டும் நான்காவது சொன்னார்கள் உனக்கு எது நடக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ மக்கள் எல்லோருக்கும் அதுவே நடக்க வேண்டும் என்று விரும்பு சுஹான் இஸ்லாம் எவ்வளவு பெரும் நியாயத்தை நமக்கு சொல்லித் தருகிறது இதைவிட நியாயத்தை சொல்லி தந்த மார்க்க உலகத்தில் எங்கே இருக்கிறது உனக்கு எது கிடைக்க வேண்டும் என்று எந்த நலவுகளை உனக்கு விரும்புகிறாயோ அந்த அந்த நலவை உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் நீ விரும்ப வேண்டும் உனக்கு எந்த தீங்குகள் நடக்கக்கூடாது என்று நீ விரும்புகிறாயோ உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் நீ அதை விரும்ப வேண்டும் அப்படி செய்தால் நீதான் உண்மையான முக்மீன் உண்மையான முக்மீன் உண்மையான ஈமான் என்பது வெறும் தொழுகைகளாலும் விவாதத்துகளாலும் மட்டும் வரக்கூடியதல்ல மக்களுடன் நாங்கள் பழகும் பொழுது அவர்களுடன் நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது அவர்களுடன் நாங்கள் உறவுகளை வைத்துக் கொள்ளும் பொழுது எப்படி நடக்கிறோம் என்பதில் நம்முடைய ஈமானின் உண்மை தங்கியிருக்கிறது நமக்கு இதை முயற்சி செய்து உருவாக்கி கொள்ள வேண்டும் இந்த பண்பு தானாக வரமாட்டாது ஒருவன் நமக்கு விரோதி என்று நாங்கள் நினைக்கும் பொழுது அவனுக்கு கஷ்டங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் நினைப்போம் அவனுக்கு கஷ்டங்கள் சிக்கல்கள் வரும் பொழுது மனிதன் என்ற வகையில் சந்தோஷம் வரலாம் ஒரு முக்மின் என்ற வகையில் நாங்கள் முயற்சி செய்து செய்து இப்படிப்பட்ட உயர்ந்த பண்பை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் யாருக்கும் நலவை நாடுவோம் யாருக்கும் நலவை செய்வோம் சொல்வதாக இருந்தால் நலவை மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம் நலவுக்கு மாற்றமான எந்த வார்த்தையும் நம்முடைய நாவுகளிலிருந்து வெளிவர மாட்டாது அடுத்து சொன்னார்கள்ிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் அதிகம் சிரிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் இதனுடைய உண்மையான நோக்கம் வளமாக்க சொல்கிறார்கள் வீண் வார்த்தைகளையும் வீணான செயல்களையும் தவிர்த்துக் கொள்ளும் காரணம் வீண் வார்த்தைகள் பேசும் பொழுது வீணான செயல்களின் பொழுதுதான் மனிதனுக்கு அதிக சிரிப்பு வருகிறது ஒரு மனிதன் எப்பொழுதும் பஸ்ஸா முகமலர்ச்சி உள்ளவனாக முகத்தில் சிரிப்பு இருக்க வேண்டும் இது அல்லாஹுடைய ரசூல் அலைஹி வசலம் அவர்களுடைய மிக முக்கியமான சூழ்நா ஆனால் பலத்த சிரிப்பு வெடி சிரிப்பு அதிக சிரிப்பு இது ஒரு முக்மினுடைய சிபத் அல்ல சொன்னார்கள் அதிகம் சிரிக்காதீர்கள் வாழ்க்கையில் சிரிப்பு அதிகரித்து விட்டால் துமிதுல கல் அது உங்களுடைய உள்ளத்தை மரணிக்க வைத்துவிடும் உள்ளத்துடைய மரணம் என்பது உள்ளத்துடைய இருளுக்கு பெயர் உள்ளம் இருண்டு விட்டால் அந்த உள்ளத்தில் நலவுகள் வர மாட்டாங்க உள்ளம் இருண்டு விட்டால் அந்த மனிதனுக்கு நலவுகளுக்கு மரணமும் எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால் இந்த ஹதீஸ் சொல்கிறது அதற்குரிய காரணங்களில் ஒன்று அதிகம் சிரிப்பது அதிகம் சிரிக்கக்கூடிய மஜ்லிசுகள் நாங்கள் அந்த மஜ்லிசுகளில் அப்படிப்பட்ட மஜ்ரிசுகளை நாங்கள் ஏற்படுத்திக் கூடாது. ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய குற்றத்துக்குரிய ஒரு செயலாக இமாம் ஹசாரி ரஹிமகுல்லா சொல்கிறார்கள் மனிதர்களை திருப்பூட்டுவதை ஒருவன் தன்னுடைய தொழிலாக எடுத்துக்கொண்டால் அது அவனுடைய மிக துர்பாக்கியம் மக்கள் சிரிப்பதற்காக வேண்டி மட்டும் சில வார்த்தைகளை சொல்லி அவர்களை சிறுபூட்டுபவர்களுக்கு நபில்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் பயங்கரமான எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் மக்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் ஆனால் மக்களுக்கு வெறும் உண்மையில்லாத விஷயங்களை சொல்லி சிறுபூட்டுவதற்காக மட்டும் பேசுவதை நபி அலஹி வசல்லுடைய எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அன்பான சகோதரர்களே நம்முடைய இடையிலாக இருக்கலாம் நம்முடைய சபைகளாக இருக்கலாம் நாம் சேர்ந்திருக்கக்கூடிய எந்த ஒரு இடமாகவும் இருக்கலாம் நாம் சேர்ந்தால் நல்ல விடயங்களை கொள்ள வேண்டும் நாம் ஒன்றை பேசினால் அதை கொண்டு இன்னொருவருக்கு ஒரு பயனும் அவருக்கு ஒரு சந்தோஷமும் அவருக்கு ஒரு உறுதியும் உற்சாகமும் வர வேண்டும் வெறும் வீண் வார்த்தைகளை பேசி சிரித்து விட்டு போவதை நம்முடைய வளமையாக தொழிலாக ஆக்கி கொள்ளக்கூடாது ஒரு உயர்ந்த பண்பல்ல எப்பொழுதும் இஸ்லாம் ஒரு முஸ்லீம் உயர்ந்த உச்சகட்டத்தில் உள்ள நல்ல பண்புகளை பெற்றவராக இருக்க வேண்டும் என்பதை தான் விரும்புகிறது இப்படிப்பட்ட பண்புகளை நாங்கள் நமக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய குழந்தைகளை இந்த உயர்ந்த பண்புகளை சொல்லிக் கொடுத்து அவர்களை நாம் வளர்க்க வேண்டும் வீடுகளில் இந்த முறைகளை நாங்கள் பேண வேண்டும் இந்த உலகத்தில் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் மார்க்கத்தையும் தொழுகையையும் மறக்கடிக்க வைக்கக்கூடிய இப்படிப்பட்ட சிறுப்பூட்டும் நிகழ்வுகளை நாங்கள் நேரடியாகவோ அல்லது சிறையிலோ பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் இதை நாங்கள் பரிமாறி சந்தோஷப்பட்டு கொள்ள கூடாது அன்பான சகோதரர்களே நல்ல விடயங்களை பேசக்கூடியவர்களாக பரிமாறி கொள்ளக்கூடியவர்களாக உயர்ந்த பண்புள்ளவர்களாக நாங்கள் ஆக வேண்டும் அல்லாவோ தாதா அப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக யார்தான் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக